ிய நமது முகமது முஸ்தா அறிவியல் செல்லும் அவர்களின் கூடிய பருவையும் எங்கோ சாமானியர்களால் சொல்ல முடியார் என்றாலும் அவர்களுடைய உண்ணப்பினரான சொல்லவும் கேட்கவும் கடவுள் உள்ளது ஆகலாம் இதை சுருக்கமாக சொல்வதை அங்கோடு பரம் செய்வதே சகோதரர்களை ஆசியாவின் பெருள் தீபகற்பு ஆகிய அரபு தேசத்தின் ஓர் பாகமானது பல நூற்றாண்டுகளுக்கு முன் காலகணமாக இருந்தது அதில் ஆண்டவன் கட்டளைப்படி ஹசரத் இப்ராஹிம் அலையுஸ்லாம் அவர்கள் தன் மனைவியான ஹாஜிராபீலி அவர்களையும் குழந்தையான இஸ்மாயில் அலேஸ்லாம் அவர்களையும் கொண்டு வந்து இஸ்மாயில் அலையுசலாம் அவர்களின் காரணத்தால் அங்கு கங்கல் என்னும் கிணறு உண்டானது அதன்பின் ஹசரத் இப்ராஹிம் அலையுஸ்லாம் அவர்கள் சேர்ந்து வந்து இஸ்மாயில் அலேஸ்லாம் அவர்களுடன் கல்புல்லா என்னும் ஹரபத்துல்லாவை கட்டி விடுத்தார்கள் இந்த இடத்திற்குத்தான் மட்டமானவர்கள் என்று பெயர் இவர் பிரச்சாரம் பல கடாக்களின் குடியேறினார்கள் இவர்களிடம் சண்டை நிர்வாண விக்கிரக தேவை மரபலி சுட்டிவட்டி மறுபானம் விபசாரம் வட்டி வாங்கல் கொள்வல் முதலிய புயல் புயல்கள் குடிக்கொண்டிருந்தன இப்பாதகங்களை அறவே ஒழித்து வேகதெய்வ கொள்கையை நிலைநாட்டுவதற்கு அல்லாவுதாரா அவ்வப்போது தன் திருத்தியவர்களை உலகத்தை கணக்கி கொண்டான் அதுபோல் சூப்பி ஆறாவது நூற்றாண்டின் பிற்பகுதியில் இறைச்சி குளத்தில் அப்துல் முத்தலீஃபு அவர்களின் இளைய குமாரராகிய அப்துல்லா அவர்களுக்கும் ஆமீனா அம்மாள் அவர்களுக்கும் ஆனைகளுக்கும் சூரியோதயத்திற்கு முன் ஆழ்ந்தவன் அருளார் நமது நபீ முகமது முத்தபாஹு அழைப்பு அவர்கள் அவதரிப்பார்கள் நமது நாயகம் அவர்கள் ஜனனமாவதற்கு சில மாதங்களுக்கு சமப்பனாரான அப்துல்லா அவர்கள் வைப்பாகியிருப்பார்கள் லட்சியமான நாயகன் அவர்கள் ஹலிமா அம்மாள் அவர்களும் நாயகம் அவர்கள் தமது பெரிய பகத்தனாரான அபீர்காவிட் அவர்களால் ஆதரித்து திட்டம் ஒழுக்கம் சற்றம் நான்கவனிடம் பற்றி முதலிய கர்பினங்களை தொடர்ந்து வர்த்தகத்துறையில் பேசிவிட்டார்கள் நமது நாயகமார்கள் தமது பெரிய தந்தையினருடனும் மர்த்த மாநகரில் பிரபல சீமாட்டியும் இடவைமான ஹடிஜா என்னும் வர்த்தக பெருமாட்டியின் பிரதிநிதியாகவும் வியாபாரத்துக்காக சாம் யமன் முதலிய தேசங்களுக்கு சென்று தக்க லாபத்துடன் வருவது வழக்கம் அக்காலத்தில் சகஜமாய் நடந்து வந்த தொலை களவு முதலிய பாதகங்கள் குறையும் அரபிக் கூட்டத்தாறை சீர்திருத்தம் செய்ய பொதுஜன ஊழிய தங்கம் ஒன்று அமைத்து நல்வழிப்படுத்தி வந்தார்கள் இதனால் இவர்கள் புகழ் எங்கும் பரவுவதாயிற்று இதை அறிந்த ஹடிஜாப்ராட்டியார் அவர்கள் தம்மையே நிச்சாரம் செய்து கொள்ளும்படி வேண்ட நமது நாயகம் அவர்கள் அவர்களை மனமாற மணந்து கொண்டார்கள் Muhammad sallallahu alaihi wasallam hattu mustafa Muhammad sallallahu alaihi wasallam islam ma sanama manke nirayonat padagaru islam ma sanama manke nirayonat padagaru Muhammad sallallahu alaihi wasallam இத்தகைய திருமண வைபவத்திற்கு பின் நமது நாயகம் அவர்கள் தனித்திருந்து ஆண்டவனை தியானித்தும் கல்வத்தில் தன்னுக்கு என்னும் கடுந்தவும் புரிந்து வந்தார்கள் இக்காலங்களில் அடிக்கடி வானவர்களான வழக்குகள் இவர்கள் ஞானக்கண்ணுக்கு புலப்படுவதுண்டு நமது நபிநாயகம் அவர்களுக்கு நாற்பதாவது பிராயம் நிகழும் போது ரமதான் மாதத்தில் மத்தாவுக்கு சமீபமுள்ள கிரா என்னும் மலைப்புகைக்குள் சென்று தனித்து பதித்து விழித்திருந்து அல்லாவுத்தாராவை நாடி நோன்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள் அம்மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ஜிபிரியில் அழைவிசலாம் அவர்கள் நமது நாயகம் அவர்கள் முன் தோண்டி ஏதோபதேசம் செய்து தீனும் இஸ்லாத்தின் பெருமையையும் எல்லாம் வல்ல ஒரே இறைவன் திருநாமத்தையும் உலகத்துக்கு எடுத்து ஓதும்படி ஆண்டவன் கட்டளையிட்டான் அதன்படி உத்தரவு என்று சொல்லி மூன்று முறை கழுதி மறைந்தார்கள் இவ்வருஷத்தில்தான் பாத்மா நாச்சியார் அவர்கள் பிறந்தார்கள் இவ்வளவு மகத்துவமுள்ள நமது நபிநாயகம் அவர்கள் நபிப்பட்டம் பெற்றதில் ரகசியமாக மூன்று வருஷங்கள் வரை சத்திய சன்மார்த்த இஸ்லாம் மத செய்து வந்தார்கள் இதனால் விக்கிரக பல தெய்வ கொள்கைக்கும் பரம விரோதமன்ற நீ எதிரிகளான புரட்சிகள் இஸ்லாத்தைச் சேர்ந்தவர்களை ஏளனம் செய்தும் சிலரை சித்திரவதை புரிந்தும் ஒரு சிலரை சொல்லும் குஜராத்துக்கும் நமது நதிநாயகம் அவர்களுக்கும் இடையூறுகள் செய்து வந்தார்கள் இப்படிப்பட்ட இதுவரை ஒரு சிலரே பின்பற்றியிருந்தார்கள் இன்னும் சிலர் கடல் கடந்து அபசா நகருக்கு சென்று அங்குள்ள நஜ்ஜாக்கி என்னும் கிறிஸ்தவ மன்னன் பாதுகாப்பில் இருந்தார்கள் இதை அறிந்த குறைச்சி தலைவனான அபுஜகு என்பவன் நாயகம் அவர்களை கொண்டுவிட்டு வருமாறு உமர் என்பவரை அனுப்பினார் ஆனால் பாண்டவன் நோக்கம் வேறுவிதமா இருந்ததால் சொல்லச் சென்ற உமரே நமது நதிநாயகம் அவர்கள் முன் கருணாசதியாகி வித்லாத்தைச் சேர்ந்து பின்னர் உலகம் புகழும் பெரிய பலிபாவாக விளங்கினார்கள்